ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் இதுவரையிலும் சந்தியாவந்தனத்தில் உள்ள முக்கியமான விஷயங்களை விரிவாக பார்த்தோம் இப்போது அடுத்ததாக ஸ்ராவணம் அப்படிங்கிற தலைப்பில் தர்மங்களை பார்க்க போகிறோம் அதாவது உபாகர்மான்னு சொல்கிறது அல்லது ஆவணிய வட்டம் இப்படின்னு பல பேர்களில் சொல்கிறோமே அதனுடைய முக்கியத்துவம் அதை எப்படி செய்யணும் எப்போ செய்யணும் ஏன் செய்யணும் அப்படிங்கிறத நாம் விரிவாக பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது உபாக்கரமாங்கிறது ஆவணி மாசம் அதாவது ஸ்வண மாசம் பூர்ணிமேல பண்ணணும் அந்த உபகர்மாங்கிறதுணியம் பௌர்ணமா சாம் அத்தியஜம் உசம் பிரதோஷே நாதித்த அப்படின்னு ஆபஸ்தம்பர்ன்னு நமக்கு சொல்கிறார் அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா சராவண மாதம் வரக்கூடியதான பௌர்ணமி அன்றைக்கி இந்த உபாகர்மாவை பண்ணிக்கணும் இந்த உபாகர்மான்னு என்ன அப்படின்னா நமக்கு மகரிஷிகள் பதினான்கு விதமாக படிப்பை பிரித்து கொடுத்துருக்கா அதாவது அங்காநிவேதாச்சத்துவாரா மீமாம்சா நியாயவிஸ்தரா புராணம் தர்மசாஸ்திர வித்யாஹேதாச்சதுத அப்படின்னு பதினான்கு பதினான்கு படிப்புகளாக பிரித்து நமக்கு வித்தியையை கொடுத்துருக்க வித்யான்னா என்ன நமக்கு வ நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதாக இருக்கணும் அதை வச்சு நமக்கு நிறைய மேன்மைகள் ஏற்படணும் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு தொடர்ந்து அது பயன்படணும் அப்படி எது இருக்கோ அதுக்குத்தான் வித்யான்னு பேர் அந்த வித்யா பதினான்கு விதமாக இருக்குது அப்படின்னு ரிஷிகள் நமக்கு கொடுத்துருக்க அதாவது வேதாஷத்வாரகா நான்கு வேதங்கள் அங்கங்கள்னு ஆறு இருக்குது சிக்ஷா வியாக்கரணம் சந்தகா நிருத்தம் ஜோதிஷம் கல்பம் இது ஆறுக்கும் வேதா அங்கங்கள்னு பேர் அது இல்லாமல் மீமாசான்னு ஒரு வித்யா நியாயம்னு ஒரு வித்யா புராணங்கள் தர்மசாஸ்திரம் இந்த பதினான்குகளுக்கும் வித்யான்னு பேர் இதை தான் நாம் படிக்கணும் அப்படின்னு நம்முடைய வேதமே காண்பிக்கிறது தஸ்மாத் சாத்தியோத்தியே தவியா அப்படின்னு வேதம் சொல்கிறது சாத்தியாய அத்தியேத்தவியா சுவாத்தியாய நமக்குன்னு உள்ள படிப்பு நாம் படிக்க வேண்டிய படிப்பு அவைகளுக்கு சுவாத்தியாயு பேர் அதே கட்டாயம் ஒவ்வொருத்தரும் படிக்கணும் தபோவிசேஷை விவிதை விரதைச்ச விதிச்சோதித்தை வேத கிருத்ணோதி கந்தவியா சரஹஸ்யோத்விஜன்மனா அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது வேத கிருத்ணோதி கந்தவியா வேதமானதை கிருத்ஷனமாக நாம் தெரிந்து கொள்ளணும் கிருத்னமாகனா முழுமையாக முழுமையாக நாம் தெரிஞ்சுக்கணும் சரஹஸ்யோத்விஜன்மனா வேதம்னா வேதம் மாத்திரம் இல்லாமல் அந்த வேதத்துக்கு அங்கங்களாக உள்ளவைகள் புராணங்கள் தர்மசாஸ்திரம் மீமாசா நியாயம் இவை எல்லாத்தோடு கூட வேதத்தை நாம் படிக்கணும் வேதம்தான் நமக்குன்னு உள்ள படிப்பு தப்போ விசேஷைஹி விவிதைஹி அந்த வேதத்தை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படிதானே இப்போ நம்ம குழந்தைகளை எல்கேஜிலேருந்து சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு சில கட்டுப்பாடுகள் வந்துடுறது அதாவது அந்த ஸ்கூலுக்குன்னு உள்ள ட்ரெஸ் இருக்குது யூனிஃபார்ம் அதை போட்டுக்கணும் அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருப்பா அந்த டயத்தில் ஸ்கூலுக்கு போகணும் அந்த ஸ்கூலுக்குன்னு உள்ள புஸ்தகங்களை கையில் வச்சுக்கணும் வா ஹோம்ஒர்க்கெல்லாம் கொடுப்பா அந்த ஹோம்ஒர்க்கு பண்ணணும் ஆற்றுல இவைகளுக்கெல்லாம் கட்டுப்பாடுகள்னு பேர் அந்த யூனிஃபார்மோடு அந்த ஸ்கூலுக்கு போய் படித்தாதான் அந்த ஸ்கூல் ஏற்றுக்கும் அப்படிங்கிறது போல் நம்முடைய வேதத்தை நாம் படிக்கணுமானால் அதற்கேன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது அதற்கேன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது அந்த கட்டுப்பாடுகளோடு அந்த வேதத்தை நாம் படிக்கணும் நாம் படிக்க வேண்டிய படிப்பே வேதம்தான் அதுதான் தப்போவிசேஷகி அப்படின்னு சொல்கிறார் தப்போவிசேஷின்னா கட்டுப்பாடுகளோடு படிக்கணும் வேதத்தை தபோஹிஸ்வாத்யா அப்படின்னு வேதம் நமக்கு காட்டுறது வேதம் படிக்கிறதே ஒரு தபஸு தபஸ் பண்ணுறான் தபஸ் பண்ணுறான்னு சொல்கிறோமே வேதார்த்தேனம் பண்ணுறவனும் தபஸ் பண்ணுறவனு பேர் தபஸ் பண்ணுறவனுக்கு எவ்வளோ கட்டுப்பாடுகள் உண்டோ அவ்வளோ கட்டுப்பாடுகளும் வேதம் படிக்கிறவனுக்கும் உண்டு அப்படின்னு சொல்கிறது அந்த கட்டுப்பாடுகளோடு இல்லாட்ட போனால் அது என்ன ஆறுது அப்படின்னா ஸ்தானுரயம் பாரஹார கிலாபூத் அதித்திய வேதான் ந விஜானாத் யோர்த்தம் யோர்த்தக்ஞ்ச சகலம் பத்ரமஷ்ணுதே சனாகமேதி ஜான விதூத பாப்மா அப்படின்னு நிருத்தம் நமக்கு காட்டுறது வேதத்தை சரியான முறையில் ஒருத்தன் படிக்கலை வேதம் என்ன சொல்கிறதுன்னு அவன் தெரிஞ்சுக்கவும் இல்லை அதை சொல்ல வேண்டிய முறையில் அவன் சொல்லவும் இல்லை யார் அப்படி வேதத்தை ஒருத்தன் படிக்கிறானோ அவன் வீட்டை தாங்கின்று நிற்கிற செவிற மாதிரி அப்படின்னு சொல்கிறது செவ்ருக்கு வீட்டை தாங்கின் இருக்கு அப்படின்னா அந்த செவுத்துக்கு உள்ளது என்னென்னா பாரம் ஒன்று தான் வெயிட் இந்த வீடுனுடைய வெயிட்டு பூரா அந்த செவுத்து மேலே இருக்கும் அதுக்கு வேறு எதாவது தெரியுமோ அந்த செவுத்துக்கு வேறு ஒன்றுன்னு தெரியாது அதுபோல தான் வேதம் என்ன சொல்கிறது அதை எப்படி படிக்கணும் அதை எப்படி நாம் பயன்படுத்தணும் அதை எப்படி நாம் இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் ஒருத்தன் வேதம் படிச்சிருக்கானோ அவன் செவரு மாதிரி அவன்கிட்ட வேதங்கிற வெயிட் இருக்குது பாரம் இருக்குது அவ்வளவுதான் வேறு அவனுக்கு ஒன்றும் பயன்படாது இதற்கு ஒரு உதாகரணம் சொல்கிறது உண்டு ஒருத்தன் திண்ணையில் உட்காந்து எனக்கு அடியில் கிலோ தங்கம் இருக்குது எனக்கடியில் ஒரு கிலோ தங்கம் இருக்குது எனக்கு அடியில் ஒரு கிலோ தங்கம் இருக்குது அப்படின்னு ஒருத்தன் சொல்லிகிட்டே உட்காண்ட்ருக்கான் வாசல்ல என்ன சொல்கிறோம்னு அவனுக்கு தெரியல அப்படி யாரோ அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கா இப்படி சொல்லிகிட்டே இரு எனக்கடியில் ஒரு கிலோ தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிண்டே இரு அதுதான் நீ படிக்க வேண்டிய படிப்பு அப்படின்னு யாரோ சொல்லியிருக்கா அவன் அதை சொல்லிகின்றே உட்காண்டிருக்கான் அப்படி வாசலில் போகிறவன் ஒருத்தன் என்னமோ சொல்கிறானேன்னு கேட்டான் எனக்கடியில் ஒரு கிலோ தங்கம் இருக்குதுன்னு சொல்கிறான் அவன் உடனே வாசலில் போகிறவன் கொஞ்சம் நகுந்து உட்காந்துக்கோன்னு அவன் நகுந்து உட்காந்துக்க சொல்லிட்டு நீ சொல்லிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் குழியை தோண்டி பார்த்தா கீழே தங்கம் இருக்குது ஒரு கிலோ அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டான் இவனுக்கு கடைசியில் சொன்னது மிச்சம் அப்படின்னு ஆனது அது மாதிரி தான் வேத அத்தியனம் பண்ணுறவன் வேத மந்திரங்களை சொல்கிறவன் என்ன சொல்கிறோம் வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் சொல்லிகிட்டே இருந்தால் அந்த அர்த்தம் தெரியாமல் சொல்லிகிட்டே இருந்தால் இவனுக்கு பயன்படாமல் போய்டும் அப்படிதான் நம்முடைய வேதத்தினுடைய அர்த்தம் அந்த வேதத்தினுடைய பெருமைகள் இதெல்லாம் தெரியாமல் நாம் இருந்ததுனால தான் பாக்கி பேர் நம்முடைய வேதத்தை பூரா எடுத்துன்னு போய் இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறதுன்னு அப்படி போயிடுத்து நம்முடைய வேதம் காரணம் என்னென்னா அது என்ன சொல்கிறதுன்னு நாம் புரிஞ்சிக்காமலேயே ஒரு மூணு தலைமுறை போயிடுச்சு ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை நம்முடைய வேதம் சொல்கிறது இதை விஷயமாக அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்